அப்துல்லாஹிபின் உமர் ரபியல்லா வங்க அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களின் நோயின் வழி அதிகமான சமயம் தொழுகையை பற்றி அவர்களிடம் கூறப்பட்டது மக்களுக்கு தொழ வைக்கும்படி அபுபக்கர் அவர்களிடம் கூறுங்கள் என்று கூறினார் அப்போது ஆயிஷா ரபியுள்ளா வங்கா அவர்கள் அபுபக்கர் அவர்கள் மென்மையான மனிதர் அவர் குரான் அவரை மிகைத்துவிடும் என்று கூறினார்கள் அபு பக்கர் அவர்களையே ஏவுங்கள் அவர் தொழவை கட்டும் என்று நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது அபோபக்கர் ரகையில் தாமன் அவர்கள் உங்கள் இடத்தில் நின்றால் அவரின் அழுகை சப்தத்தை தான் மக்களை கேட்கச் செய்வார் ஆறு ஏழு ஒன்பது முஸ்லிம் நான்கு ஒன்று எட்டு ஒன்பது நான்கு